வணக்கம் நன்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் முப்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இசை மேதையான மொசாட்டின் கடைசி ஓப்ரா இசை நிகழ்ச்சி வியன்னாவில் அரங்கேறியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரிட்டனில் டிராம் வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு உலகின் முதலாவது நீர்மின் நிலையம் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கோன்சின் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் அரிசோனா மற்றும் நேவடா மாநிலங்களுக்கு இடையே ஹூவர் அணை கட்டு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பொதுமக்களின் இருப்பிடங்கள் மீது வேண்டுமென்றே குண்டு தாக்குதல் நடத்தப்படுவது போரில் ஈடுபட்ட நாடுகளின் அணியினால் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா தரைவழி தடை விதித்ததை தொடர்ந்து மேற்கு ஜெர்மனிக்கு இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் டன் உணவுப் பொருட்களை வான்வெளி மூலமாக எடுத்துச் செல்வது என முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இலங்கை வானொலியின் வர்த்தக ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான யூஎஸ்எஸ் நாட்டிலஸ் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற கம்யூனிஸ்டுகளின் புரட்சியை ஜெனரல் சுகாட்டோ முறியடித்து சுமார் ஒரு மில்லியன் கம்யூனிஸ்டுகளை கொன்று குவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பெக்வானாலாந்து நாடு பிரிட்டனிடமிருந்து விடுதலையை அறிவித்து பொட்ஸ்வானா குடியரசு என்ற பெயரில் புதிய நாடாக உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை வானொலி இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போயிங் எழுநூத்தி விமானம் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் லத்தூர் மற்றும் உஸ்மானாபாத் நகரங்களில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரித்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்திய காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மாதவ்ராவ் சிந்தியா விமான விபத்தில் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் விக்கிபீடியா ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய முகமது நபியின் கேலி சித்திரம் டச்சு நாளிதழான ஜிலன்ஸ் பாஸ்டன் நாளிதழில் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளை தாக்கிய நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி இருநூற்றி ஏழாம் ஆண்டு ரூமி பாரசீக கவிஞர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சுவாமி அகண்டானந்தர் ராமகிருஷ்ணரின் சீடர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு எம் சாக்லா இந்திய உயர்நீதிமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் ராமநாதன் செட்டியார் தமிழக அரசியல்வாதி தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிஷிகேஷ் முகர்ஜி இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ஏ எம் ராமசாமி தமிழக தொழிலதிபர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கமலேஷ் சர்மா காமன்வெல்த் நாடுகளின் ஐந்தாவது பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சங்கர் பாலசுப்ரமணியன் இந்திய பிரிட்டன் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்டினா ஹிங்கிஸ் சுவிட்சர்லாந்து டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிவியர் ஜெரோட் பிரான்ஸ் கால்பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்டின் கோப்தில் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராய சொக்கலிங்கம் தமிழறிஞர் கவிஞர் 2004 நான்காம் ஆண்டு காமினி பொன்சேகா சிங்கள நடிகர் இயக்குனர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜோஸ்வா பெஞ்சமின் ஜெயரதினம் சிங்கப்பூர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சந்திரபோஸ் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கு திருப்பதி தமிழக அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் பொட்ஸ்வானா நாட்டின் விடுதலை பன்னாட்டு மொழி பெயர்ப்பு தினம் என்று மேலும் உலக காது கேளாதோர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே